திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சிலருக்கு மட்டுமே இரு என்ற முத்தாய்ப்பான செய்தியை கூறி அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் வாழ்க வளமுடன் நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்கல்லால் அரிது என்கிறார் வள்ளுவ பெருந்தகை நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்கல்லால் அரிது வறுமையிலும் புகழை வளர்த்து கொள்வதும் சாவிலும் அப்புகழ் அழியாது நிலைத்திருக்கச் செய்வதும் அறிவுடையோரை தவிர வேற வேறு யாருக்கும் இயலாது என்கிறார் வள்ளுவர் முல்லா தன் சிறு முதலே தன் நண்பர்களுடன் கூடி ஊர் பொது இடங்களில் பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படி ஒரு அவர் தன் நண்பர்களிடம் பேசும்போது தன்னை விட சிறந்த பேச்சாளன் இந்த நாட்டில் யாரும் கிடையாது நான் மேடையேறி பேச ஆரம்பித்தால் அந்த ஊரே நிசப்தமாகிவிடும் குழந்தைகள் கூட அழுகையை நிறுத்த என் பேச்சை கேட்க வந்துவிடும் என்று பெருமைட்டு நண்பர்கள் அவ மத்தியில் மாட்டிவிட ஒரு திட்டம் வகுத்தார்கள் அவர் நண்பர்கள் ஊர் மக்களை வரவழைத்து மேடையை சுற்றி உட்கார வைத்தார்கள் பிறகு முல்லாவை அழைத்து மேடை மீது ஏறி நின்று பேச சொன்னார்கள் சரியாக மாட்டிக்கொண்ட முல்லா என்ன செய்வது என்று தெரியாமல் மேடை மீது ஏறி நின்று பெரியோர்களே தாய்மார்களே சிறுவர்களே நான் என்று உங்கள் முன்னால் என்ன பேச போகிறேன் என்று ஒருவருக்காவது தெரியுமா என்று கேட்டார் இதை கேட்ட ஊர் தெரியாது தெரியாது என்று உரத்த குரலில் சொன்னார்கள் ஒன்றுமே தெரியாத உங்களிடம் பேசி என் நேரத்தையும் உங்கள் நேரத்தையும் வீணாக்க விரும்பவில்லை என்று சொல்லி மேடையை விட்டு கீழே இறங்கி சென்று விட்டார் பார்த்துக் கொண்டிருந்து முல்லாவின் நண்பர்கள் முல்லாவை பேச விடாமல் கூடாது என்று முடிவு செய்து அடுத்த வாரமே இன்னொரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார் இந்த முறை மேடையேறிய முல்லா வழக்கமாக கேட்கும் கேள்வியான உங்களுக்கு இன்று நான் என்ன பேசப் போகிறேன் என்று தெரியுமா என்று கேட்டார் இந்த கேள்வியை முல்லாவிடம் இருந்து எதிர்பார்த்த ஊர் மக்கள் அனைவரும் ஒரே குரலில் தெரியும் தெரியும் என்றார்கள் இதை கேட்ட முல்லாவும் அவர்களை பார்த்து மிக்க மகிழ்ச்சி போன வாரம் கேட்டபோது தெரியாது என்று சொன்னீர்கள் இந்த வாரம் தெரியும் என்று சொல்கிறீர்கள் ஒரு வாரத்துக்குள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட உங்களிடம் பேசி நேரத்தை நான் ஏன் வீணாக்க வேண்டும் என்று கூறி மேடையை விட்டு இறங்கி சென்று விட்டார் நண்பர்கள் முள்ளா மேடையேறி சொற்பொழிவு செய்வதிலிருந்து தப்பிக்கக்கூடாது என்று மூன்றாவது முறையாக கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார் இந்த முறையும் முல்லா தான் வழக்கமாக கேட்கும் கேள்வியான நான் உங்களிடம் என்ன பேசப் போகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் இதை உண்டான பதிலையும் தயார் செய்து வைத்திருந்த ஒருவர் கூட்டத்தில் எழுந்து நீங்கள் என்ன பேசப் போகிறீர்கள் என்று சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது என்று கூறினார் உடனே முல்லாவும் நல்லதாக போயிற்று தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லுங்கள் தெரிய வர்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எதற்கு பேசி வீணாக்க வேண்டும் என்று கூறி மேடையை விட்டு இறங்கிச் சென்று விட்டார் மேல் எதுவும் முல்லாவிடம் பேச முடியாது என்று கலைந்து சென்றார்கள் முல்லாவின் நண்பர்களும் அவரை தங்களால் எந்த விதத்திலும் மக்களிடையே சிக்க வைக்க முடியவில்லையே என்ற வருத்தத்துடன் தங்கள் வீடுகளுக்கு சென்றார்கள் அறிவுடைவனை விரும்பும் மூலதனம் வாணிகம் செய்பவருக்கு லாபம் கிடையாது என்றால் வெற்றியும் இல்லை நன்றி வணக்கம் வாழ்க்க இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடித்தவர் முத்துக்குமர சுவாமி